அவர்கள் கூறியதாவது நபி சலாஹும் அலிஹின் வசல்லம் அவர்களுடைய மகள் ஜைனபு ரதியுல்லா அவர்களின் ஜனாசாவை கழுவும் பெண்களிடம் நபி சலாஹும் அலிஹின் வசல்லம் அவர்கள் அவருடைய வளப்புறத்திலிருந்து கழுவ ஆரம்பியுங்கள் மேலும் அவரின் முழுவுடைய உறுப்புகளையும் கழுவுங்கள் என கூறினார்கள்